இருநூற்றி எழுபத்தி ஏழு அறிவிக்கின்றார்கள் எங்களில் ஒருவரிடம் அவரது மனைவியின் உரிமைகள் என்ன என்று கேட்டேன் நீர் சாப்பிடும்போது அவளையும் நீர் சாப்பிட செய்ய வேண்டும் நீர் உடுத்தும் அவளுக்கும் நீர் உடுத்த கொடுக்க வேண்டும் முகத்தில் அடிக்காதீர் இழிவாக பேசாதீர் வீட்டிலேயே தவிர வெளியில் அவளை கண்டிக்காதீர் என்று நபி சொல்லாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு தாவோ இரண்டு ஒன்று நான்கு இரண்டு